செல்வங்கோல் சீர்கபே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரிய அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான ஜெயசால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மர் அவர்களே திருமதி அலுமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிதான வணக்கம் ஸ்லோகம் எழுபத்து நான்கு வேளா வர்திஷ்ணு சிந்தோகோ பய இவ கம் இவ அர்த்தோத்கத उद्भिन्न इव अशुभानी प्रशमयतु शिरह ஸ்தோக்கோ உன்னஸ்வின்னவோசியம் அன் மை பிரூஷோ तमह खंडनम மண்டலம் வ குதிரைகளை பற்றிய வர்ணனை முடிஞ்சது ரதத்தை பற்றிய வர்ணனை முடிஞ்சது அர்ணனை பற்றிய வர்ணனை முடிஞ்சது இப்போ வந்து சூரிய மண்டலத்தை பற்றி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சூரியன் காலையிலே உதிக்கிற போது என்ன என்ன நிகழ்கின்றன என்று ஒரு மூன்று நான்கு மங்களமான சம்பவங்களை எடுத்துச் சொல்லி அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு நல்ல அருள் செய்வானாக உங்கள் பாவங்களை போக்குவானாக அப்படின்னு சொல்றார் அதில் ஒன்று என்ன அப்படின்னா கடல் கரையை போய் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணீரானது கொஞ்சம் கொஞ்சமாக சமயத்தில் ஏறி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது கடலுடைய பரப்பு அதிகமாகும் சில சமயத்தில் கடல் தண்ணீர் உள்ளே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கடல் கரை அதிகமாகும் ஹை டைடு லோ டைடுன்னு சொல்லுவாங்க பௌர்ணிமி அப்ப கடல் ஒரு மாதிரி இருக்கும் அமாவாசை அப்ப கடல் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த கடல் அகன்று சுருங்குகிறது கடல் நீர் ஆனது அகன்று பறந்து பிறகு சுருங்குகிறது இதெல்லாம் பார்க்கறோம் இல்லையா இதை வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு என்ன சொல்ற காலையில சூரியன் உதித்தவுடனே கலா காஷ்டை முகூர்த்தம் என்று படிப்படியாக நேரம் வளர்கிறதுங்க இப்போ நேரத்தை கணக்கு பண்ணும்போது நம்ம மேல் நாட்டுக்காரங்க வருஷம் மாசம் அப்புறம் நாள் மணி நிமிஷம் வினாடி அது ஒரு நதி தான் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் இந்திய நாட்டு கணக்குப்படி கலா காஷ்டா நிமிஷம் முகூர்த்தம் இப்படின்னு ரொம்ப நுட்பமான கால அளவுகள்லாம் உண்டு இப்போ கண்ணு ஒரு தடவை இப்படி இமைச்சு மூடினா ஒரு நிமிஷம்னு சொல்கிறோம் சன்ஸ்கிரிட்டில் நம்ம ஒரு பாஷையில் ஒரு வினாடின்னு சொல்கிறோம் இந்த கண் இமைக்கிறதுக்கு அந்த மேலுமையானது கீழ்மையை நோக்கி இறங்கி வரும்போது ஆகிற நேரத்திலே பாதி நேரத்தை கணக்கெடுத்து அது ஒரு கால பயம்பான் அப்போ ஜாதகம் குறிக்கும்போது ஒரு குழந்தை தோராயமா பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளே பிறந்துச்சின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாமரை ஜனங்கள் ஜாதகம் எழுதுறதுக்கு ஜோசியிட்ட போய் உயிரை வாங்குவாங்க குழந்தை எப்போ பிறந்துச்சுங்கன்னா ஒரு மத்தியான உச்சி வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா மத்தியானம் உச்சி வேலைன்னா கரெக்டாக சொல்லுமா அப்படின்னா ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்குள்ளே பிறந்துச்சு அப்படின்னா இவன் முட்டிக்க வேண்டிதான் போய் கரெக்டாக பதினொன்று பதினஞ்சுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினாறுன்னு சொன்னாலே ஜாதகம் மாறி போகும் பெரிய பிரச்சனையான விஷயம் ஆஸ்பத்திரியில் கிடையாது ஒரு டைம் காட்டும் நம்ம கையில் கிடையாது ஒரு டைம் காட்டும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு டைம் காட்டும் அதனால கரெக்டாக ஸ்புடம் பண்ணி சொல்லணும் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை வினாடினு உங்களுக்கு லக்னம் கரெக்டா ஒவ்வொரு பாதசாரம் ராசி கரெக்டா அமையும் கால நேரமானது படிப்படியாக வளர்ப்பிக்கிறான் சூரிய நாராயணன் காலத்துக்கு வளர்ச்சி உண்டு காலமானது தன் வளர்ச்சியோட உலகத்தின் இயக்கங்களையும் வளர்க்கிறது வேளா வரதிஷ்ணு அப்படிங்கிற வார்த்தைக்கு வேளாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று கடற்கரை வர்திஷ்ணுன்னா வளர்ப்பது வேளாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா சமயம் டைம் இப்போ நம்ம தமிழில் நல்ல வேலை கெட்ட வேலை அப்படிங்கிற அந்த வேலைங்கிற சொல்லு இந்த வார்த்தை தான் வேளா வேலைக்கு சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அர்த்தம் எப்படி காலத்தை சூரிய வளர்க்கிறான் என்றால் கடல் நீரானது கரைக்குள்ளே எப்படி படிப்படியாக ஏறுகிறதோ அது போலே வேலா வர்திஷ்ணு சிந்தோகோ பய இவ சிந்துன சமுதிரம் பயகன நீர் இவன போல கடல் நீர் போல சிந்தவ் பிந்து பிந்தவ் சிந்துன்னு ரெண்டு பழமொழி சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல சிந்தவ் பிந்து அப்படின்னா கடலிலே ஒரு துளின்னு அர்த்தம் பிந்துன துளி அப்படி இல்லாம பிந்தௌ சிந்து அப்படின்னா துளியிலே கடல் அர்த்தம் இது ரெண்டுக்கும் எப்படி விளக்கம் சொல்லுவாங்க பெரியவங்க அடக்கத்துக்கு தன்னை பத்தி சொல்லிக்கிற போது நீங்க பெரிய மகாத்மா அப்படின்னு ஒரு ஆழ்வாரை பார்த்து சொன்னா அவர் சொல்லுவார் நான்லாம் இந்த பரந்த உலகாகிய கடலிலே ஒரு துளியப்பா என்ன போய் பெருசுப்படுத்துறியே நான் வந்து சிந்தவ் பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க கடலிலேயே ஒரு துளி அப்படி இல்லாம இப்ப திருக்குறள் இருக்கு திருக்குறள் ஒனேமுகால் அடிதான் அந்த ஒனைமுகால் அடியினுடைய நீளத்தை பார்த்துட்டு ரொம்ப குறைவான கருத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு யாராவது சொல்ல முன் வந்தா அறிஞர்கள் என்ன சொல்லுவார்கள் தப்பப்பா ஒரு சிறு துளிக்குள்ளே கடலை வச்சிருக்கிறான் வள்ளுவன் கடுகை துளைத்து ஏழு கடல் உள்ளே நுழைச்சானா வள்ளுவன் ஒரு குரல் என்பது சின்ன அடிதான் அதுக்குள்ள கடல் அர்த்தம் வச்சிருக்கிறான் அதை சொல்லும் போது சிந்து அப்படின்னு துளியிலேயே கடல் கடலிலே ஒரு துளின்னா அதுக்கு அர்த்தம் வேற துளியிலே ஒரு கடல்னா அதுக்கு அர்த்தம் வேற இங்கே சிந்தோகோ பய அப்படின்னா கடலுடைய நீர் போலே கம் இவ க அப்படின்னு சொன்ன ஆகாயம் இவனா போல ஆகாயம் போல இந்த பின்னால ஆகாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்ல போற அது என்ன அப்படின்னு அர்த்த உத்கத அக்ரய கிரகோடு சூரியன் உதிக்கிற போது என்ன ஆகுதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே கிரகங்கள் எல்லாம் பழிச்சுன்னு தெரியுது வியாழனை பார்க்கலாம் சாலை கால நாலரை மணிக்கு சுக்கரனை பார்க்கலாம் மூணு மணிக்கு செவ்வாயை பார்க்கலாம் இன்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கலாம் விவரம் தெரிஞ்ச பொங்க இது இன்னும் கிரகம் என்று சொல்லிடுவாங்க அதெல்லாம் வந்து பழிச்சுன்னு தெரியுது ஆனா சூரியன் உதிச்ச உடனே என்ன ஆகுதுடான அதன் ஒளியெல்லாம் மங்கி மங்களாக தோன்றுகின்றன இங்க வந்து அர்த்தோத்கத அப்படின்னா மங்களாகன்னு அர்த்தம் அர்த்த உத்கதக அப்படின்னா பாதி தோன்றியன்னு அர்த்தம் மங்களாக அர்த்தம் வச்சுக்கலாம் அதாவது சூரியன் உதித்த பிறகு இந்த கிரகங்கள் எல்லாம் கம்யூவ அர்த்தோத்கத ஆகாயத்திலே மங்களாக தோன்றுகின்றன என்ன என்ன மங்களாக தோன்றுகின்றன அக்ரய கிரக ஊடு அக்ரயன சிரேஷ்டமான கிரகம்னா பிளானட்ஸு உடு அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்கள்னு அர்த்தம் நட்சத்திரங்களுக்கு தலைவனா இருக்கிறதுனால சந்திரனுக்கு உடுப்பகான்னு பேரு அவன் தவம் செய்த இடம் உடுப்பி அப்போ சிரேஷ்டமான கிரகங்களாகிய வியாழன் சுக்கிரன் செவ்வாய் முதலிய கிரகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு பழி சென்று ஆனா சூரியன் உதித்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது மற்ற கிரகங்கள் மொழிங்கிவிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க சூரியனுக்கு அவ்வளவு பவர் உண்டு இதனாலே மறைமுகமா அவர் தெரிவிக்கிறது என்ன என்றால் ஆதிக்கத்துக்கு முன்பு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் குறைந்ததுதான் உங்களுக்கு சூரிய நாராயணனுடைய இருக்குமான மற்ற கிரகங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் அக்ரய கிரக உடு உடுன்ன நட்சத்திரம் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அர்த்தோத்கதமாகிறது மங்களமாக தெரிகிறது அப்போ முதல் சம்பவம் என்ன சொல்றா கடல் நீரானது வளர்வது குறைவது போலே காலத்தை வளர்க்கிறான் சூரியன் இரண்டாவது கருத்தை என்ன சொல்ற ஏற்கனவே பிரகாசமாக தோன்றின கிரகங்கள் எல்லாம் மங்களாக தோன்ற தொடங்குகின்றன சூரியனாலே மூணாவது பிரசவம் இவ அடுத்து புஷ்பங்களை பத்தி பேசுறார் மலர்கள் மலர்ந்த மலர்களிலே என்ன தெரியுதான் மலர்கள் மெல்ல மலர்ந்த உடனே அதுல பனித்துளிகள் நிற்கின்றன அந்த பனித்துளியின் மேலே சூரியனுடைய பிம்பம் பிரதிபலிக்கிறது சின்ஹ பிரசவம் இவ பிரசவம் என்றால் வெளிப்படுகிறதுன்னு அர்த்தம் பிரசவம் என்றால் வெளிப்பாடுன்னு அர்த்தம் ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் என்ன கர்ப்பத்துக்குள்ளேயே அதுவரை வைத்திருந்தாள் என்றால் எங்கும் இருக்கிறேன் என்பதை நமக்கு உணர்த்துவது போலே ஒவ்வொரு பனித்துளியிலும் தன் உருவத்தை காட்டுகிறான் மலரனுடைய ஒவ்வொரு பனித்துளியிலும் சூரியனுடைய பிம்பம் தெரிகிறது அப்போ கடவுள் எங்கும் இருக்கிறான் என்று சூரிய நமக்கு நினைவூட்டுகிறானாம் மறைஞ்சு கொண்டு தவறு செய்யாதீர்கள் நீங்கள் எங்க மறைஞ்சாலும் உணர்ந்து அவர்கள் திருடுவதில்லை பொய்பேசுவதில்லை மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் சமீபத்தில் ஆனந்தபடன் பத்திரிகை ஆபீஸுக்கு ஒரு மீனவ தம்பதிகள் வந்தாங்களாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஆசிரியரை பாக்கணும்னு சொன்னாங்க சரி நான் ஆசிரியரை போய் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால சுனாமியை வந்தது சுனாமி வந்தபோது எங்க மகன் அந்த சுனாமியில செத்து போயிட்டான் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஏன்னா பையனை காணல அதை வந்து அரசாங்கத்துக்கு அறிவித்தோம் உடனே எங்களுக்கு நஷ்ட ஈடாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை நாங்கள் வாங்கி பதினைஞ்சு நாள் கழிச்சு எங்க மகன் வந்துட்டான் இங்கிருந்தோம் வந்துட்டான் நான் சுனாமி சமயத்துல பயந்துகிட்டு அங்க போயிருந்தேன் இங்க போயிருந்தேன் வந்துட்டு வந்துட்டான் உடனே நாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட போய் நீங்க கொடுத்த ஒரு லட்ச ரூபாய் வேண்டாம் எங்க பையன் வந்துட்டான் எங்களுக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்தா அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கறதுக்குதான் அதிகாரம் உண்டு வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லமா அப்படி சட்டமே கிடையாது ப்ரொவிஷன் இல்லை சும்மா வச்சுக்கோ பணத்தை அப்படின்றாங்க எங்களுக்கு என்ன மனசாகலை நமக்கு உரியதல்லாத ஒரு பணத்தை நாம வச்சுக்கிட்டோம்னா அது கர்மா அந்த அளவுக்கு நாம பாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த பணத்தை வேற எதுக்காவது செலவு பண்ணா தேவையே அப்படின்னு நாங்க நினைச்சோம் அவங்க ஒரு அதிகாரியை சம்மதிக்கல எனவே ஆனந்தபுடன் ஆபிசாக உங்களுக்காகவே வந்திருக்கணும்னாங்க நீங்க எங்க விஷயத்தை பிரசுரம் பண்ணி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு வரைக்கும் இந்த விஷயத்தை சொல்லி இந்த ஒரு லட்சம் உரிய அலுவலகத்துக்கு போய் சேரும்படி செய்யுங்கள் அந்த ஆனந்தபடன் ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியலை நம்ம உலகத்துல தான் இருக்கிறோமா இல்ல வானத்தில் இருக்கிறோமா தலகால் புரியல இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன என்றால் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை பகவான் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுடைய செயல் கொள்முதல் செலவு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறது ஆத்திக உள்ளம் அதுக்குதான் சொல்ற மலர்கள் மலர்ந்த உடனே பனித்துளிகளிலே சூரிய நாராயணன் தன்னுடைய பின்பத்தை காட்டி நமக்கு நினைவுறுத்துகிறான் தான் இருப்பதை அப்படின்னு சொல்லி சாருவாகன்னு ஒருத்தருகிறான் அது யாரு அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இந்த சாருவாக மதத்தை எழுதினதே வியாழ பகவான் தான் அந்த சாா்வாக மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் இல்லை பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஆத்மா இல்லை இருக்கிறவரை சுகமா இருக்கணும் கடன் வாங்கியாவது நெய் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோட்பாடு சாருவாக மதத்தினுடைய ஒரு கொள்கை பாருங்க சம்ஸ்கிருத சுலோகமா இருக்கு யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கணும் ருணம் கிருத்வா கடன் வாங்கியாவது கிருதம் பிபேத் நெய்யூத்தி சாப்பிடணும் இதுதான் சாருவாகனுடைய கொள்கை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது பூரா நல்லதுன்னு சொல்லிட முடியாது சம்ஸ்கிருதத்துல நாத்திக புத்தகங்கள் இருக்கின்றன காம உணர்வை தூண்டக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன ஆபாச புத்தகங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் சில பேர் நக்கீரன் பத்திரிகையில் எழுதுகிறாங்க சம்ஸ்கிருதத்திலிருந்து ஒரு ஆபாச ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பார்த்தீங்களா இந்த சம்ஸ்கிருதம் எவ்வளோ மோசமான மொழின்னு ஒரு மொழிக்கு மொழி மாத்திரத்தினாலே உயர்வு தாழ்வு வந்து விடாது சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து தான் சொல்ல முடியும் சாருவாகனுடைய நாத்திகமும் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கு இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன் இறைவன் தான் எங்கும் நிறைந்திருப்பதை எப்பொழுதும் நிறைந்திருப்பதை நமக்கு நினைவுறுத்துவதற்காக தன் பிம்பத்தை பனித்துளியிலே காட்டுகிறான் என்று சொல்றேன் உத்பின்ன ஸ்வ சின்ன பிரசவம் இவ ஸ்தோக சிறிது உத்பின்னா மலர்ந்த ஸ்வ என்றால் சூரியனுடைய சின்னம் அதாவது பிரதிபலிப்பு பிரசவம் என்றால் வெளிப்படுகிறது இப்ப மூன்றாவது செய்தி சொல்லிட்ட சூரியன் உதித்த உடனே மூன்று நடக்குதான் முதல்ல கடல் நீர் வளர்வது போல காலம் கலா காஷ்டா என்று வளர்கிறது ரெண்டு ஆகாசத்தில் ஏற்கனவே உதித்திருந்த பிரபலமான கிரகங்களும் நட்சத்திரங்களும் மங்களாக தெரிகின்றன மூன்று மலர்கள் மெல்ல மலர்ந்து அந்த பனித்துளியிலே சூரியனுடைய பிம்பத்தை காட்டுகின்றன இந்த மூன்று செய்திகள் சொல்ற அடுத்தவர் என்ன சொல்ற மது ஆசியம் அசியன்னு மனாம்சி இந்த மலர்கள் மலரும் காட்சியை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா இது வசந்த காலத்தின் தொடக்கம் போல இருக்கிறது அப்படிங்கிற மது அப்படின்னா வசந்த காலம் மதோஹோன்னா வசந்த காலத்தினுடைய ஆசியம்னா தொடக்கம் ஆசியங்கிறதுக்கு வாயின்னு அர்த்தம் உண்டு தொடக்கம்னு வச்சுக்கலாம் வசந்த காலத்தினுடைய தொடக்கம் போலே இந்த மலர்கள் மலர்ந்திருக்கும் காட்சி இருக்கிறது நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்கணும்னா இலையுதிர் காலத்தில் போகக்கூடாது இலையுதிர் காலத்தில் எல்லா மரமும் இலைகளை உதித்துட்டு மொட்டமரமாக நிற்கும் அதை பார்த்தா நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம்லாம் இந்த கொடைக்கானல் பெங்களூர் மாதிரி இடங்களுக்கு போனால் எல்லாம் இலையை கொட்டிட்டு நிற்கும் அதுக்கப்புறம் தான் வசந்த காலம் ஆரம்பிக்குது புதுசு புதுசாக புஷ்பங்கள் இலைகள் அதை பார்த்தா எப்படி இருக்குது எவ்வளவு சோகம் உள்ள மனிதனுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த காலை காட்சியை பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் பகவான் நமக்கு வசந்த காலத்தை கொடுக்கிறானோ என்று நினைக்கும்படி இருக்கிறதா மதோர் ஆசியம் அசியன்னு மனாம்சி மனாம்சின் மனத்தை அசியன் மனத்தை குதூகலிக்கும்படி செய்கிறது இந்த காட்சி காலை பொழுது விடிஞ்ச உடனே எல்லாருக்குமே மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது முந்தின நாள் இரவு போறா ஏதோ ஒரு கஷ்டமான விஷயத்த மனசுகளை போட்டு அப்படியே இஞ்சி நோட்ட மாதிரி கஷ்டப்பட்டு பொழுது விடிஞ்ச உடனே சரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஒரு ரிசல்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு ஏற்படும் இரவுபோராம் கவலைப்பட்டவனுக்குத்தான் காலை பொழுதுனுடைய அருமை என்னவென்று தெரியும் மதுரை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நண்பரும் ஒரு பேராசிரியருமான ஒருவர் அவர் வந்து யூஜிசிலிருந்து வந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை எங்கே வச்சோம்னு தெரியல தொலைச்சு அந்த டாக்குமெண்ட் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்னா அதை அவர் கரெக்டாக போய் சரண்டர் பண்ணலன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு டியூ கட்ட வேண்டி வந்துடும் இரவு ஓரம் புலம்புறார் கும்பிடா அதை சாமியை கும்பிட்டுட்டு தூக்கம் வராமல் இங்கிட்டு அங்கிட்டும் உருண்டு புரள்றார் மிரல்றார் ஒரு குட்டி தூக்கம் காலையில் அஞ்சு மணிக்கு வருது அவருக்கு அஞ்சரை மணிக்கு கண் விழிந்தது கண் விழித்தது எந்திரிச்சவனே அவருக்குள்ள யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது நீ இந்த காட்ரேஜ் ட்ராயரில் போட்டு மூடி திறக்கிற போது மேலே இருக்கிற விளிம்புல அந்த கவர் மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது உடனே அவர் என்ன பண்ணார் தட்டாப்படான்னு குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய டைம் பத்து மணி ஏழு மணிக்கெல்லாம் தட்டாப்படான்னு ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி போய் பார்த்து தன்னுடைய ரூமை திறந்தா அவருக்கு காதலை கேட்ட அதே நிஜமானது அந்த ட்ராயருடைய விளிம்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் கருத்து அவருக்கு இரவு நேரம் என்பது தமோ குணத்தின் நேரம் அழுத்தத்தின் நேரம் இருளின் தெய்வங்களுக்கு ஆட்சி காலம் அது கவலைகள் இரவிலே அதிகமாகின்றன காலையிலே சூரியன் உதிக்கிற போது இருட்டை அவன் விரட்டுகிறான் இருட்டின் தெய்வங்களை விரட்டுகிறான் இருளின் சக்திகளை ஓட்டுகிறான் மனம் தெளிவடைகிறது அப்போ அன்றைய நாள் புதிதாக தொடங்குகிறது முந்தின நாள் அவருக்கு தினப்பலன் கவலைக்குரியதென்றால் மறுநாள் அவருக்கு மன மகிழ்ச்சி என்பது தினப்பலனாக இருக்கிறது அப்போ சூரிய உதயமானது ஒவ்வொரு மனித உள்ளத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ற மதோர் ஆசியம் அசியன் மனாம்சி இந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நிகழ்ச்சிகளை அவர் சொல்லி இந்த நான்கு நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பான அந்த சூரியன் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படிங்கிறார் இதுல முதல்ல சொல்றார் கடற்கரையிலே கடல் நீரானது வளர்வது போல இரண்டாவதுல சொல்றார் வந்து மற்ற கிரகங்களை மங்களாக தெரிவித்துங்கிறார் மூணாவதுல வந்து மலர்கள் மலர்ந்தது போலங்கிறார் நாலாவதா சொல்றது என்ன தெரியுமா அதுதான் முக்கியம் இந்த முதல்ல காலம் வளர்ந்தால் நமக்கு என்ன மற்ற கிரகங்கள் மழுங்கலாக தெரிந்தால் நமக்கு என்ன அல்லது புஷ்பங்கள் மலர்ந்தால் நமக்கு என்ன நாலாவது வரையில் என்ன சொல்றார் இந்த மூன்று நிகழ்ச்சியினாலும் நமக்கு உள்ளம் நிரம்புகிறது மனம் மகிழ்கிறது மனசுதானே காரணம் எல்லாத்துக்கும் பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்றான் உங்கள் மனம்தான் அழிவுக்கும் வாழ்வுக்கும் காரணமாகிறது அந்த மனசுதான் பாவம் செய்யுது மனசுதான் புண்ணியம் செய்து மனசுங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்ன இந்த ஆத்மாவுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை மோட்சமும் இல்லை இந்த மனமானது பூர்வ ஜென்மங்களிலே மனிதர்களாயிருந்து மறு ஜென்மத்திலே விலங்காய் பிறப்பவர்களுக்கும் ஓரளவு செயல்படுகிறது என்று சாத்திரம் சொல்லுகிறது இப்படித்தான் அந்த காலத்தில் விலங்காய் இருந்தவர்கள் பேசினார்கள் பறவைகள் பேசின பாவங்கள் காட்டினு பார்க்கிறோம் விபீஷண சரணாகதியில ராமன் என்ன சொல்றான் புறாவானது ஒரு வேடனுக்கு தன்னை தியாகம் செய்தது தன் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து என்பதற்காக அந்த புறாவுக்கு அந்த மனசு எப்படி வந்ததுன்னா பூர்வ ஜென்மத்திலே அவருடைய மனுஷ ஒரு ஜென்மாவின் உடைய தொடர்ச்சியாக அது ஏற்பட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் என் பையன் சொன்னால் ஒரு இமெயில் மூலமாக ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தாய்லாந்துல ஒரு மர வீட்டை செப்பனிடுவதற்காக மேலிருக்கிற பறனையெல்லாம் கலைத்து பார்த்தார்களா அப்போ ஒரு இடத்துல ஒரு சட்டத்தை ஆணி வைத்து அடித்திருக்கிறார்கள் அப்படி அடிக்கிறபோது அந்த ஆணி அடிக்கிற இடத்துல ஒரு பள்ளி கை மாட்டிக்கொண்டது அந்த பள்ளியின் கையையும் சேர்த்து ஆணி அடித்திருக்கிறார்கள் அந்த வியப்பான விஷயம் என்னன்னா அந்த பள்ளி சாகவில்லை இன்னும் உயிரோடு இருக்கு இந்த சட்டம் அடித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன அது எப்படி பள்ளி சாகாமல் இருக்கும் என்று வீட்டில் ஒரே பரபரப்பான பேச்சு சரி ஒரு நாள் அதனுடைய வாழ்க்கையை கவனிப்போம் என்று பார்த்தால் சில மணி நேரங்களிலே அந்த ஆண் பள்ளியின் மனைவியான பெண் பல்லி எங்கிருந்தோ வாயில் இறையை கொண்டு வந்து அதற்கு ஊட்டுகிறது அது சாப்பிடுகிறது இப்படி பெண் பள்ளி கொண்டு வந்த இறையை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஆண் பள்ளி ஒரு கை ஆணியினால் அறையப்பட்டு பல மாதங்கள் அங்கே உயிரோடு இருந்திருக்கிறது இதை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த ஆணியை பிடுங்கி அந்த பள்ளியை ரிலீஸ் பண்ணாங்கன்னா மனித தம்பதிகளுக்குள்ளே இப்படி அன்ப பார்க்க முடியாது பள்ளிகளுக்குள்ளே இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறது வாட் அ கிரேட் லவ் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்ட இந்த செய்தியை இன்டர்நேஷனல் இன்டர்நெட்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மனசு பள்ளிக்கு எப்படி வரும் என்றால் இதெல்லாம் வந்து போன ஜென்மங்களிலே மனிதர்களாக இருந்து பள்ளிகளான ஜென்மங்களாக அடைந்து இருக்கலாம் நம்ம காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு பள்ளி மேலே இருக்கும் அந்த பள்ளியை தொட்டா அவங்களுக்கு உடம்பு குணமாகும்னு சொல்லுவாங்க அதனுடைய நினைவாக தான் நம்ம காந்தி விஜய வரதராஜ பெருமாள் கோவில் இதுவும் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில்தானே வரதராஜ பெருமாள் கோயில்தானே இங்கேயும் ரெண்டு பள்ளி வச்சிருப்பாங்க எப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி மாதிரி எங்கெல்லாம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் இருக்கிற போதோ அங்க திருப்பதி நடக்கிற மாதிரி இங்க நடக்குமோ அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மாதிரி எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அங்க ரெண்டு பள்ளி வச்சிருவாங்க சூரியோதயத்தின் ஆலை அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ மனசை மகிழ்விக்கிறான் அதவன் என்கிறார் பிராத்த பூஷ்ணோ அசுபஹானி பிரசமயத்து சிறேகரி பூதம் அத்ரேகே பௌரஸ்திய பிராத்த அப்படின்னா காலையிலே பூஷ்ணோ அப்படின்னா சூரிய மண்டலம் அதாவது பூஷகூரியன் பூஷ்ணோ என்றால் அந்த சூரிய மண்டலமானது என்ன செய்யணும் அப்படின்னா அசுபானி பிரசமயத்து உங்கள் அமங்கலங்களை அசுபானி அமங்கலங்கள் பிரசமயத்துனா அழிக்கட்டும் ஒலிக்கட்டும் நாசமாக்கட்டும் உங்களுடைய தீமைகளை நாசமாக்கட்டும் எப்படிப்பட்ட சூரியன்கிறார் சிர சேக்கரீ பூதம் அத்ரேகே மலையினுடைய எந்த மலையினுடைய அடுத்தடில போற பௌரஸ்திய கிழக்கு மலை அதாவது உதயகிரி கிழக்கு மலையினுடைய சிரக என்றால் தலை சேகரி பூத என்றால் சிர அலங்காரம் போலே இருக்கின்ற இந்த சூரிய மண்டலம் உதயகிரி இருக்கிறேன் உதயகிரியிலே கிழக்கு மலையிலே சூரியன் உதிக்கிற போது அதனுடைய கிரணங்கள் அந்த மலையினுடைய உச்சியிலே பட்டால் அந்த மலைக்கு அது தலை போல இருக்குதான் சேகர அப்படின்னா தலை அர்த்தம் சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் ஒரு பேருண்டு சிவபெருமான் சந்திரன் சந்திரனை தனக்கு தலை அலங்காரமாக வைத்திருக்கிறார் அதனால அவருக்கு சந்திரசேகரன்னு பேர் இங்கே சிவசேகரி என்றால் தலைக்கு அலங்காரமாக பூத்தர்கள் ஆகி பிராத்தக பூஷ்ணோஹோ அப்படின்னா காலையிலே அதிகாலையிலே பூஷ்ணக அப்படின்னு சொன்ன சூரியனுடைய பல பெயர்கள்ல ஒண்ணு இதுவே பூர்ணக அப்படின்னு இருந்தா பரிபூர்ணமாக நிறைந்தவன் பெயர் தமிழ்ல நம்பின்னு சொல்றாங்கல்ல நம்பி என்ற சொல்லுக்கு பூர்ணன் என்ற ஒரு பொருள் திருநறையூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த திருநறையூர்ல திருமங்கையாழ்வார் அங்கதான் பெரிய திருமொழி ஏற்றினார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி ஏற்றின இடம் அதுதான் அங்க திருமையா திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கு சமாசிரியனம் கொடுத்து வைஷ்ணவ லட்சணம் கொடுத்து பெருமாளுக்கு நம்பின்னு பேர் வச்சா திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கு நம்பின்னு பேர் வச்ச இடம் நம்பி என்றால் பூர்ணன் என்ற அர்த்தம் பரிபூர்ணன் என்ற அர்த்தம் சில பேர் மனபால நம்பி அப்படின்னு பேர் வைப்பாங்க சில பேர் நடாதூர் நம்பி அப்படின்னு பேர் இருப்பாங்க நம்பி இருந்தாலும் பூர்ணன்னு நின்றது இங்கே வந்து பூஷ்ணகா என்பது இங்கே சூரியனுடைய சூரியன் அசுபானி அசுபானி என்பது அமங்கலங்கள் அமங்கலங்கள்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சிட்டுப்பாங்க எனக்கு மற்ற கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்ல எனக்கு வந்து குன்ம நோய் மட்டும் வரக்கூடாது குண்ம நோய் அப்படிங்கிறது மனிதனை குன்றச் செய்வது குன்ம நோய் வைத்திர அல்சர்னு சொல்கிறாங்க அதுதான் குன்மம்ன்றாங்க இந்த பெரண்டை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் சாப்பிட்டாது சரியாக ஆனால் அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க ஒரு வியாதி வரும்போது அந்த வியாதியை தவிர மற்ற வியாதி தேவலைங்கிற மாதிரி தோணும் இப்போ கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முதுகில் கட்டி வந்துருச்சுன்னா வந்த கட்டி முதுகில் வந்ததுக்கு பதிலாக முழங்காலில் வந்திருக்கப்படாதா அது எவ்வளவோ தேவலையாக இருக்குமே படுக்கக்கூட முடியலம்மா கடவுள் பார்க்குறாரு அடுத்த மாதம் முழங்கால் ஒரு கட்டியை கொடுக்குறாரு ஐயையோ முழங்காலில் கட்டி வந்துருச்சு பஸ்ஸில் ஏறும்போது இடிக்குது மேஜயில் இடிக்குது உட்கார முடியல வந்த கட்டி வேற எங்கே தொடையில் வரப்படாதா அப்படின்னா கட்டி வந்தால் அப்புறம் உட்கார முடியாது எந்த இடத்துல கட்டி வந்தாலும் கஷ்டம்தான் கடைசியில் ஞானம் வரும் கட்டியே வரப்படாது அப்படிங்கிற ஞான பிறகுதான் வரும் அதனால இதுக்கு அது தேவலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாமே வேடிக்கை தான் நமக்கு நடக்காத வரை மற்றவனுக்கு ஏதாவது நடக்கும்போது நமக்கு தமாஷா இருக்கும் ஒருத்த வந்து காலில் முள்ளு தைச்சி ஒருத்த காலில் நொண்டி அடிக்கிறான் ஐயோ ஐயோன்ட்டு பார்த்தா சிரிப்பாக இருக்கும் ஆகா ஜாலியாக இருக்கா நொண்டி நமக்கு காலில் அதே மாதிரி முள் ஏறுற வரைக்கும் நமக்கு அது வேடிக்கை தான் எல்லாமே வேடிக்கை தான் நமக்கு நடக்காத வரை அதுபோல அசுபானி அமங்கலங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டா உலகத்திலே துன்பம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே அமங்கலங்கள் தான் எல்லாமே கஷ்டம்தான் என்று சொல்றேன் பிரசமயத்து பிரசமயத்துடன் நாசமாக்கட்டும் இல்லை என்று செய்யட்டும் யாரு பூஷக மண்டலம் சூரியனுடைய மண்டலமானது உங்களுக்கு இருட்டை நாசமாக்குவது போலே எல்லாவற்றையும் நாசமாக்கட்டும் அதுக்கு இருட்டை நாசமாக்குவது போலேன்னு சொல்றப்போ அது எப்படிப்பட்ட இருட்டுங்கிறத பின்னால சொல்ல போறார் சிற அலங்காரமாக இருக்கிறான் எப்படி வந்து கிழக்கு மலைக்கு அவன் சிறு அலங்காரமாக இருக்கிறானோ இப்ப திருப்பதி பெருமாள் வந்து ஏழு மலைக்கு சிறு அலங்காரமாக இருக்கிறார் ஆறு மலை தாண்டி போனா ஏழாவது மலை உச்சியிலே ஒரு சப்தகிரி ரத்தனமாக அவர் விளங்குகிறார் திருப்பதியை பற்றி ஒரு செய்தி சமீபத்தில் படித்தான் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக வசூல் வாங்கி தரக்கூடிய ஒரு கோவில் அதுதான் ஆனால் அது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க பழைய கெசட்லாம் எடுத்து பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டிலே திருப்பதி வந்து செங்கல்பட்டு ஜூரி ஸ்டேஷனில் இருந்துருக்கு வெள்ளக்காரங்காலத்தில் அப்போது செங்கல்பட்டு கலெக்டர் ஜி ஸ்ட்ரேட்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இந்த திருப்பதி கோவிலில் ஏகப்பட்ட பணம் வருது இந்த பணத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் கசானாவில் சேர்த்து ஆட்சிக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று திருப்பதியில் என்னென்ன வரவு என்னென்ன செலவு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் விசாரணை கமிஷன் முன் அந்த விசாரணை கமிஷன் போய் திருப்பதிக்கு போய் நாங்கள் இருக்கிற தூணு கல் கதவு எல்லாத்தையும் எண்ணி கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட் கொடுத்ததான் அப்போ அவர் எழுதுறாரு அன்றைய நிலமையிலே அகில உலகத்திலேயும் இவ்வளவு வசூல் வர்ற கோவில் ஒரே கோவில் இதுதான் அப்படின்னு இந்த வெள்ளக்காரர் கலெக்டர் எழுதுறான் ஒரு சாமி கும்பிடுற இவ்வளவு காசு வர்றது உலகத்தில் இங்கே தானாப்பா அப்படின்னு அவன் அந்த கெசெட்ல என்டர் பண்ணியிருக்கான் பதின சைபர் ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஏறக்குறைய இருநூத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படிதான் இருந்திருக்கு அது தவிர அங்கே கல்வெட்டுகள் இரண்டாயிரத்தி கல்வெட்டுகள் இருக்கின்றன அதில் நூறு கல்வெட்டு தவிர மீறி எல்லாம் தமிழ்ல இருக்கின்றன ஒவ்வொரு கல்வெட்டும் அந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றன ஒவ்வொரு கல்வெட்டுமே ஒரு நூல் எழுதுவதற்கு போதும் என்று சொல்லுகிறான் அந்த சப்தகிரி ரத்னமாக சிரோபூஷணமாக சிரசேகரியாக இருக்கும் பெருமானை பற்றி நான் சொன்ன விஷயம் இங்கே உதயகிரிக்கு அதாவது கிழக்கு மலைக்கு அவன் சிறசேகரியாக இருக்கிறான் பூதய தான் ஆகி சிரசேகரம் அத்ரேகே அத்ரேனா மலை எந்த மலைன்னா அதுக்கு அடுத்த வரியில பாருங்க பௌரஸ்திய அப்படின்னு கிழக்கு மலை உதயமலைக்கு அவன் சிரோபூஷணமாக இருக்கிறான் அடுத்து உ தம தமக இருட்டை எப்படி விர பெருமாள் சூரிய பெருமாள்னு சொல்றார் ஏன்னா கபஸ்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரேப் சன் சூரியனுடைய கிரணம்னு அர்த்தம் உத்கபஸ்தி அப்படின்னா மேலே எழும்புகிற கிரணங்கள் உத் என்றாலே எப்பவுமே மேலேன்னு அர்த்தம் உத்தாரணம் மேலே எழும்புதல் உத்தியோகம் உயர்ந்த செய்கை உத்துன்றாலே மேலே அர்த்தம் படும் உத்தமன் மிகச் சிறந்தவன் அர்த்தம் எழும்பும் நெருங்கிய அடர்ந்த அர்த்தம் இருட்டு எப்படி இருக்குதான் இது வந்து விசிபிள் டார்க்னஸ் இல்ல ஜான் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா விசிபிள் டார்க்னஸ் ஒரு வரி எழுதுறான் ராத்திரி நம்ம தூங்கும் போது பெட்லாம் போச்சுருக்கிறோம் அது இருட்டு தான் அந்த லேசாக வெளிச்சம் இருப்போம் அதுக்கு பேர் விசிபிள் டார்க்னஸ்ங்கிறார் அதை சொல்ல இவர் அதுக்கு நேரமாக எப்படி சொல்றார் ஸ்திதிக இருண்ட இருட்டு அடர்த்தியான இருட்டு அந்த இருட்டை இவனுடைய மேல் எழும்பும் கிரணங்களானவை விரட்டுகின்றனவான் தமக என்றால் இருட்டு அர்த்தம் கண்டனம் கண்டனம் அப்படின்னா துண்டித்தல் விரட்டுதல் அழித்தல் ஒழித்தல் நாசமாக்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருட்ட அப்படி அடியோடு போக்குகின்றன அப்படிங்கிறார் இப்போவும் கூட வந்து அவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டனம் என்றால் எதிர்ப்பு அதை துண்டாடுதல் அப்படின்னு அர்த்தம் கண்டன செக்மெண்டைசேஷன் பார்த்து பாட்டா துண்டு துண்டு ஆகிறது கண்ட அப்படிங்கிறது ஐந்து கண்டங்கள் உலகத்தில் இருக்குதுன்னா ஐந்து நிலப்பிரிவுகள் இருக்குது அர்த்தம் கண்டித்தல் என்றால் எதிர்த்தல் இப்போ வெள்ளையர்கள் நம் நாட்டை ஆண்டபோது இவர்களுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் வருந்துகிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துல நம்ம பிரிட்டிஷார பத்தி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர போர்ச்சுகீஸ்காரங்க செய்த சில காரியங்கள் பல பேர் கவனத்துக்கே வரல இப்போ ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் கோவாவில் போர்ச்சுகீஸ் ஆட்சி நடந்தபோது என்ன பண்ணினாங்களா அங்கு வாழ்ந்த இந்துக்கள் சத்தமா சம்ஸ்கிருத சொன்னாலோ தமிழில் இந்து சொன்னாலோ வீட்டில் விக்கிரகங்களை வச்சு வழிபட்டாலோ உடனடியாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சிறையிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இருநூத்தி ஆண்டு காலம் இந்த கொடுங்கோல் ஆட்சி என்று இந்த கோவா கசட்டில் தான் நியூஸ் இருக்குதுங்கிறது இப்போதான் சமீபத்தில் கண்டுபிடிச்சு பத்திரிகைகளை வெளியிடுகிறார்கள் கோவாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார்கள் பிரிட்டிஷ்காரனை விட போர்ச்சுகீஸ்காரன் ரொம்ப கொடுமக்காரனாக இருந்திருக்காங்க இதே போர்ச்சுகீஸ்காரன் இலங்கையில் இருநூறு வருஷம் ஆண்டான் அந்த இலங்கையில் இந்துக்களாயிருக்கிறவர்களை மட்டும் பிடிச்சி கொடுமைப்படுத்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்களை ஒன்றும் செய்யாதேன்ற போட்டான் இந்துக்களை எப்படி அவர்கள் என கண்டுகொண்டார்கள் என்றால் சாப்பிட்டுட்டு வாழை அலையை வெளியில் போடுவாங்க யார் வீட்டு வாசல்ல வாழை இலை எச்சியில் இருக்கோ அவன் ஹிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் மேலதிகாரி உன்ன எவன் வீட்டு வாசல்ல வாழை இலை இருந்தாலும் உடனே போய் அந்த வீட்டுக்காரனை பிடிச்சி விமிஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு பயந்துகிட்டு இலங்கையில இந்துக்கள் என்ன பண்ணினார்கள் கிறிஸ்தவர்களை போல தட்டிலை சாப்பிட ஆரம்பித்தார்கள் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் இருந்தா அம்மாவாசனைக்கு இலையில தானே சாப்பிட்டாகணும் அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அமாவாசை இலையில சாப்பிட்டா அந்த இலையை ரகசியமா ராத்திரி கூரைக்குள்ளே சொருகி வைப்பாங்கன்னா அவ்வளோ பயந்து இருந்திருக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னென்னா இப்போது அவன் போர்ச்சுகீஸ்காரன் போயிட்டான் என்றைக்கோ இன்னைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அம்மா வாசனைக்கு சாப்பிட்டுட்டு இலையை கொண்டு போய் கூறையில் சொறிய வைக்கிறானான் ஏன்ப்பா சொல்லி வைக்கிறாங்க பெரியவங்க செஞ்சாங்க நம்ம செய்ய வேண்டியதானப்பா பெரியவங்க செய்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதானே என்ன அப்படின்னு பெரியவங்க எதுக்காக செஞ்சாங்கிறது அவங்களுக்கு மறந்து போச்சு ஒரு ஆய்வாளர் தமிழ்ஷாதை குறிப்பிட்டிருக்கார் போர்ச்சுகீஸ்காராக என்றைக்கோ போயிட்டாங்க கூரை விட்டு இலை எடுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தெரிய நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி கண்டனம் என்று அழைக்கப்படும் இங்க சொல்ற கண்டனம் கண்டனம் என்றால் இருட்டை ஒளித்தல் இருட்டை அழித்தல் விரட்டுதல் மண்டலம் இப்ப பூஷ்ணோகோ அப்படின்றது பாத்தீங்கன்னா பிராத்த புஷ்ணோகோங்கிறதோட இந்த மண்டலம்ங்கிற வார்த்தை போய் சேரும் சூரியனுடைய மண்டலம் புஷகன்னா சூரியன் புஷ்ணோ மண்டலம்னா சூரிய மண்டலம் அதாவது மூன்றாவது வரியில பிராத்தக பூஷணம் ஆரம்பிக்க பாருங்க அந்த பூஷணுங்கிறதோட இந்த கடைசி வரியில பார்க்கக்கூடிய மண்டலம்ங்கறத சேர்த்தீங்கன்னா சூரியனுடைய மண்டலம்னு அர்த்தம் மண்டலம் என்றால் வட்டபடிவமாக தோன்றக்கூடிய அந்த சூரியனுடைய பாடி வகை வகை அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த வகை அப்படிங்கிற சொல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் குறிப்பிடுகிறார் அது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்லோகத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கிற உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையோட தான் வந்து இதை படிக்கிறீங்க அந்த நம்பிக்கையை வீண் போகக்கூடாதுன்னு சொல்ல கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோவில்னு ஒரு ஊர் இருக்கு அது ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு பையனுக்கு கண் பார்வை வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு ஸ்பெக்ஸ்போட்டாக கூட கண் தெரியாதுங்கிற அளவுக்கு கண் மோசமாகிடுச்சு அப்போ யாரோ சூரிய சதகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த சூரிய சதேஷத்தை படித்து அதுக்கு மலையாளத்தில் அர்த்தம் படித்து பார்த்தா சூரியனை வணங்கினால் கண் சரியாக போகும்னு சொல்லிடுது போன வாரம் நம்ம படித்த ஸ்லோகத்தில் சூரியன் கண் நோயை போக்குமான்னு இருக்கு உடனே இந்த தகப்பனார் நம்பிக்கையாக அந்த பையனை கூப்பிட்டு வந்து இந்த சூரியனார் கோவிலுக்கு பக்கத்தில் கும்பகோணத்தில் லாட்ஜில் ரூம் எடுத்து தொடர்ந்து நாற்பது நாள் அந்த பையனை அந்த கோவிலை ஆயிரத்திட்ட சுற்று சுற்றுரா அவர்தானே அவன் கண் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நாற்பதாவது நாள் அந்த பையனை கண்டு வந்துருச்சு பளிச்சுன்னுன்னுன்னு கண்டு தெரிஞ்சு பத்திரியும் போயிருக்கிறோம் இது வந்து எல்லா பத்திரிகைகளையும் வந்துருக்கு பக்தி பத்திரிகைகள் வந்திருக்கு அந்த சூரியனார் கோவிலில் இருக்கிற சூரியநாராயண பெருமாள் இன்னும் எவ்வளோ அவ்வளோ இதாக பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு அந்த சூரியனார் கோவிலை பற்றி தலை என்ன சொல்லுதான் அது ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த சூரியனார் கோவிலுக்கு தலைவருஷம் என்னென்னா இறுக்கஞ்செடி அது ஏன் இறக்கஞ்செடி தலை தலைப்புறமாக தலை விர்கட்சமாக இருக்குதுன்னா சில ஒரு காலத்தில் இந்த கோவில் கட்டுறபோது நிறையா இறக்குஞ்செடி இருந்ததுங்க அதனால தான் இறக்கஞ்செடின்னு சொல்கிறாங்க இல்லை சூரியனுக்கு உரியது இறுக்க இலைகள் நீங்கள் வந்து மகர சங்கராந்தி அன்றைக்கு இந்த இறக்க இலைகள் ஏழு இலைகளை வச்சு அவங்க வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க இந்த ரதசப்தமி பீஷ்மருடைய ஏகாதசி இது சம்மந்தப்பட்ட நாடுகள் எல்லாம் எருக்கலைகளுக்கு ரொம்ப டிமாண்ட் உண்டு ஒரு முறை காணவ முனிவர் என்ற ஒரு முனிவர் தவம் செய்து நவகிரகங்களை நேரில் பார்த்து எனக்கு அருகாமையில் வரக்கூடிய கஷ்டம் என்ன சொல்லுங்கன்னு கேட்டாராம் அப்போ நவகிரகங்கள் தர எல்லாருடைய தளபதி நிர்ணயிக்கிறார்கள் உனக்கு சீக்கிரமே குஷ்டரோகம் வருது அப்படின்னு சொல்லிட்டான் உடனே இவர் மிக கடும் செய்து அந்த நவகிரகங்களை திருப்தி செய்து நீங்களும் தெய்வங்கள் தானே அதனால் என் தளபதியை மாற்றுங்கோ நீங்கள் தானே தளபதியை நிர்ணயிக்கிறவங்கன்னு சொல்லி கேட்டார் உடனே நவகிரகங்கள் இறக்கப்பட்டு அவருடைய குஷரோகத்தை போக்கிட்டார் இவர் குஷரோகம் சரியாக போய் ஜாலியாக போயிட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிரம்மா நவகிரகங்களுக்கு முன்னால் காட்சி கொடுத்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன டியூட்டி அவரவருடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்க வேண்டியது உங்களுக்கு டியூட்டி தண்டனை கொடுக்கத்தான் உங்களுக்கு உரிமை உண்டே தவிர தண்டனை இஷ்டப்படி மாற்றுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஒரு ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறான் குற்றவாளி அவனை காவல் ஒரு போலீஸ்காரன் இந்த குற்றவாளி போலீஸ்காரங்கால விழுந்து அண்ணா அண்ணா அண்ணா நீங்கள் விட்டுறண்ணா என்ன விட்டுறாங்கிறான் இவன் இறக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டா சட்டம் அந்த போலீஸ்காரன் சும்மா விடுமா சப் இன்ஸ்பெக்டர் சும்மா விடுவாரே மாஜிஸ்ட்ரேட் சும்மா விடுவார் அது மாதிரி கடவுளாலே உங்களுக்கு போலீஸ்காரன் உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் யாரை கேட்டு அந்த கால மகிஷியனுடைய குஷ்டரோகத்தை போக்குனிங்க அதனால அவரிடமிருந்து நீங்குவதற்கு நீங்கள் எந்த குஷ்டரோகத்தை வெளியே விரட்டுகிறீர்களோ அந்த குற்றரோகம் உங்களுக்கு வரட்டும் போங்கன்ட்டு உடனே அவங்க ரொம்ப நவகிரகங்களுக்கும் குஷ்டரோகம் வந்துருச்சான் உடனே எல்லாம் காலில் விழுந்து பிரம்மதேவத்தை பார்த்து இனிமேல் எங்கள் காலில் யார் விழுந்து அழுதாலும் கடவுடி அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் தள்ளையிட மாட்டோம் உன் கருமானு விட்டுருவோம் எங்களை மன்னிக்கணும் இந்த சாபத்துக்கு விமோச்சனை என்னென்னு கேட்டாங்க அப்போது பிரம்மா சொன்னாரா இந்த சூரியனார் கோவிலுக்கு போய் இங்கே இருக்கிற சூரியநாராயண பெருமாளை தினமும் வழிபட்டு அன்றாடம் அங்கே இருக்கிற இறுக்க இலையை பறித்து அதில் சாதம் வைக்கிற அளவு அதை தையல் பண்ணி தயிர் சாதத்தை வச்சு வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த தொழுநோய் நீங்கிடும்னு சொன்னார் அதே போல் அந்த நவகிரகங்கள் சூரியனார் கோவிலில் வந்து தவம் செய்து எருக்க இலைகளை தயிர் சாதம் சாப்பிட்டார்கள் சரியாக போச்சு குஷ்டரோகம் சரியாக போச்சு அப்போ அகத்தியர் அங்கே தோண்டினாரான் அவர் என்ன சொன்னார் இந்த சாபம் எப்படி நீங்கிச்சின்னு யோசிச்சிங்களா எருக்க இலைங்கிறது தெய்வமா தயிர் சாதம்ங்கிறது தெய்வமா எருக்க இலையும் தயிர் சாதமும் எப்படி வந்து உங்களுக்கு குஷ்டரோகத்தை போக்கும்னு யோசனை பண்ணீங்களான்னு கேட்டாரான் அதுதானே எங்களுக்கும் விலங்கல சாப விமோச்சனம்னா சாதாரணமா என்ன சொல்லுவாங்க பெருமாளுடைய அடுத்த அவதாரத்தில் அவர் கால் தூசி போட்டால் அவங்களுக்கு சரியாக போயிடும் ராமர் வந்து உங்கள் தலையை தொட்டால் சரியாக போயிடும் இல்லை அகசிய முனிவர் போய் ஆசிர்வாதம் பண்ணால் சரியாகும் இப்படி தான் விமோசனைகள் கொடுப்பாங்க இவர் என்னடானா எங்களுக்கு எருக்க தயிர் சாதம் சாப்பிட சொல்லிட்டு போயிட்டார் நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அகத்தியர் சொன்னாராம் அதில் ஒரு பெரிய வைத்தியமே அடங்கியிருக்கு எருக்க இலையில் தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது எருக்க ஒரு அணு அந்த தயிர் சாதத்திலே கலக்கிறது தொழுநோய்க்கு அதுதான் மருந்து சித்த வைத்தியத்தில் அது நாளாக நாளாக தொழுநோயை குணமாக்கி விட்டது அதனாலே இந்த சித்த வைத்தியத்துக்கு உங்களாலே ஒரு மருந்து கிடைச்சது அப்படின்னு அகத்தியர் சொன்னாராம் அதனாலே அன்றிலிருந்து இந்த தொழுநோய் வைத்தியத்துக்கு இருக்கையிலையும் தைரணத்தையும் சேர்த்து மருந்துகள் செய்வார்கள் என்று நாம் சாஸ்திரத்தில் படிக்கிறோம் இந்த சூரியனார் கோவிலுடைய மகிமை அப்படி இருக்குது நீங்கள் அடுத்த கும்பகோணம் பக்கம் போக நேரிட்டால் அங்கே போய் இந்த சூரியநாராயண பெருமாளை நீங்கள் சேமித்து வரலாம் இந்த சின்ன சின்ன மூலிகைகளில் அடங்கி இருக்கிற பெரிய ரகசியங்களை நாமெல்லாம் புறக்கணிக்க போய்தான் டாக்டர்கிட்ட போய் எக்கச்சக்கமாக நம்ம காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கந்தக கழிம்புன்னு ஒரு களிம்பு இருக்கு ரசகந்தக கழிம்புன்னு சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் உண்டு மேக நீர் சொரிசரங்கு வந்தால் அதை போட சொல்லுவாங்க அரிப்பு கிரிப்பு வந்தால் அதை போடுறதுக்கு நமக்கு மனசு வரல இது நாட்டு வைத்தியம் காட்டு வைத்தியம்னு விட்டுறோம் அலோபத்திக்காரன் என்ன பண்ணால் தெரியுமா இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஏன்னு ஜென்டா கிரீக்ல சல்பர் இதே கந்தகத்தை நாம நாட்டு மருந்து நம்ம ஏற்கவில்லை அவன் அலோபத்தியில போட்டு இப்போ ஒரு டியூப் ஒன்று நூறுரூவா நூற்றம்பது ரூபா வைக்கிது அதை வாங்கி ரொம்ப அழகாக ஆன் பண்ணுற போட்டு ஐம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறாங்க இதே தான் அது இப்போ வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டு எவ்வளவு பெரிய மருந்து பொருள்கள் தெரியுமா இன்னைக்கு பிபி பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் வந்து கொடுக்குற இப்போ டேப்லெட்ஸில் என்ன பெரும்பாலும் இருக்குது தெரியுமா கார்லிக் வெள்ளைப்பூண்டு சாறு தான் பிபி பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மாத்திரையில் ரொம்ப அடங்கி இருக்குது வெள்ளைப்பூண்டுக்கு பிபியை குணப்படுத்தக்கூடிய குண அந்த காலத்தில் எகிப்து நாட்டிலே தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்களா ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுலயும் அது எகிப்து நாட்டு கல்வெட்டுகள் தொழிலாளர்களுக்கு வியாதி வந்தாடு கட்ட முடியாது இந்த பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் சர்வரோத நிவாரண குணம் இருக்குது அப்படிங்கறதுனால பூண்டு சேர்த்திருக்கிறார்கள் அந்த பூண்டு வைத்தியத்தை யாரா சொல்லிக் கொடுத்தாடுகள் சோறல்ல பார்த்தா கிழக்கு நாடுகளில் இருந்து வந்த வைத்திய மகான்கள் சொன்னார்கள் அப்படின்னா கிழக்கு நாடுகள்னால் இந்த பக்கம் இந்தியா இருக்கு அடுத்து குடலில் புண்ணு இருந்தால் உள்ளங்காலில் பூண்டு சாறை தேய்ச்சா அது குடலில் இருக்கிற கிருமிகளை கொன்றுவிடுகிறது என்று வைத்திய சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க இப்போலாம் குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு ஷூஸ் போடுறபோது சாக்ஸுக்குள்ள ஒரு பூண்டையும் வச்சு அதை மாட்டி விடுறாங்களாம் அதை மிதித்த நட அப்படின்னு அப்போ அங்க குழந்தைகளுக்கு வயிற்றுல குடல்ல பொண்ணு அது குணமாயி போகுது இது சமீபத்தில் இயற்கை வைத்தியத்தில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்படி ஒரு சின்ன சமாச்சாரத்துல நமக்கு பெரிய பெரிய குணம் எல்லாம் கிடையாது கும்ட்டிக்காயின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கும்ட்டி காய தலையில டெய்லி தேய்ச்சிங்கன்னா அதை பூச்சி வெட்டு புழு வெட்டு முடி கொட்டுறது எல்லாம் சரியா ஆனா இந்த கும்ட்டிக்காயை வந்து இந்த குணம் உள்ளதுங்கிறத வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிட்டா அவன் வாயில் நுழையாத ஒரு பேர் அதுக்கு வைப்பான் ஒரு லத்தின் நேமோ ஒரு கிரேக்க நேமோ அல்லது ஃப்ரெஞ்சு நெய்மோ வச்சு டெரோட்டா டொராட்டா அப்படின்னு சொல்லி போட்டு இதை அரைச்சி நீங்கள் வந்து அவளுக்கு டேப்லெட்டாகவோ டானிக்காவோ கொடுத்து அதை குணமாக்கிடுவான் இன்றைய மேல்நாட்டு மருந்துகளில் பெரும்பாலான மருந்துகள் இந்தியன் பேஸில் செய்யப்பட்டது இந்த ஜாண்டிஸுக்கு கீழாநல்லி வேற தான் எடுத்து அவன் என்ன பண்ணுறான் அழகாக பக்குவப்படுத்தி மாத்திரையாக்கி கொடுக்குறான் அதே மாதிரி இந்த கொய்னா கொய்னாங்கிறத மாத்திரை இந்திய நாட்டு மூலிகைகள்தான் அதிகமாக செய்யப்படுகிறது இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலே நாம் அடையக்கூடிய நன்மைகளை தேவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் மூலமாக கதைகளாக நமக்கு சொல்லிவிட்டிருக்கிறார்கள் நவகிரகங்களே தொழுநோயிலிருந்து விடுபடுவதற்கு எருக்க எலையிலே தயிர் சாதம் சாப்பிட்டதாக சூரியநாதர் கோவில் தலபுராணம் சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நன்மைகள் மங்களங்கள் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் வாழ்த்துறார் அதாவது அசுபானி பிரசமய தூ அதாவது தேவையில்லாத மங்களங்களை அதை நசிக்கட்டும் அப்படிங்கிறார் இப்போ தேவையில்லாத மங்களங்கள் எங்கு இருக்கின்றன எங்கு செயல்படுகின்றன அவரவருடைய அந்தக்கரணத்திலே செயல்படுகின்றன ஒவ்வொரு நாள் பொழுது விடுகிற போதும் அவரவருடைய அந்த கரணத்திலே அன்றைய தினத்திலே இருபத்தி நாலு மணி நேரத்திலே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய பாவ புண்ணியங்களுக்கான சாயை முன்வந்து நிற்கிறது இப்போ நீங்க கேமரால பிலிம் எடுக்கிறீங்க முப்பத்தாறு ஃபில்ம் ஒரு ரோல் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு படமாக தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா முதல் படம் பாண்டிச்சேரியில் எடுத்திருப்பீங்க ரெண்டாவது படம் ஊட்டியில் எடுத்திருப்பீங்க மூணாவது படம் கொடைக்கானல் எடுத்திருப்பீங்க அப்படி ஒன்றுன்னா தள்ள தள்ள அடுத்தடுத்த ஃபோட்டோ அந்த கனலாஜிக்கலாக கால ரீதியில் வருது இல்லையா அதுபோல் பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் செய்து சஞ்சிதமாக இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களுடைய அந்த கரணத்தில் அன்றாடம் பகல் பொழுது அடுத்தடுத்து ஃபில் மாதிரி வந்து நிற்கும் அதை பார்த்து தான் நவகிரகங்களில் இன்று நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத முடிவு செய்து ரொம்ப எளிமையாக அதை செயல்படுத்திவிடுகிறார்கள் நாம் ஆச்சரியப்படுறோம் எப்படி நான் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் திங்கக்கிழமை இது தலைவிதி செவ்வாய்க்கிழமை இது தலை விதினு பார்த்து நடத்தலாம் சில விதி பார்த்தீங்கன்னா பத்து பேர் சம்மந்தப்பட்டதான் நடக்குது சில விதி பதினைஞ்சு பேர் சம்மந்தப்பட்டதான் நடக்குதுன்னு இந்த மாதிரி வினைகள் அப்படி பதியப்பட்டிருக்கு அந்த கர்மவினை கழியறதுக்கு தான் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கருணத்திலிருந்து அந்த பாவங்கள் நீங்குகின்றன அந்த முடிச்சுக்கள் ஹிருதய கிரந்தி என்று சொல்லப்பட்ட முடிச்சுக்கள் அவழ்கின்றன அது அவ்ளோ அவ்வளதான் உங்களுக்கு இறையரோடு கிடைக்கிறது நான் நேற்று சொன்னியது போல சொன்னியது போல அமிர்த நாடி சுஷும்னா நாடி வலுப்படுகிறது அப்போ இவர் சொல்றார் அசுபானி பிரஷமயத்து அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை வாயால வாய் திறந்து முழு உச்சரிப்போடு சொல்லுகிறவர்களுக்கு அந்த ஹிருதய கிரந்தி விடுபட்டு போகும் காஞ்சி பரமாச்சாரியார் முத முதன்னு இந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் இந்த சூரிய சதகத்தை படித்துறையிலே பார்த்த பிறகு டல்லப் கிருஷ்ணன் கிட்டே என்ன சொன்னாராம் இதை ஏன் நான் வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்தில் பீஜங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அர்த்தம் தெரியாமலாவது ஒருத்தன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இதை கரெக்டாக சொன்னான்னா அந்த உச்சரிப்புக்கு ரோகங்கள் பறந்து போகும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அக்ஷரங்களாலே இந்த ஸ்லோகங்கள் புனையப்பட்டிருக்கின்றனன்னு சொன்னாரான் அந்த மாதிரி நோய்கள் பறந்து போவதற்கான அச்சரங்கள் இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப இருக்குது ஒரு முறை இந்த நாராயணீயத்தை பற்றி ஒரு சயன்ஸ்கிருட் வித்வான் வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரான் காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு நம்பூதிரி ஒரு நம்பூதிரி அவர் வந்து நாராயணப்பட்டத்தில் எழுதிய நாராயணியை முழுக்க மனப்பாடம் அணினவர் அர்த்தம் தெரியும் உபன்யாசமெல்லாம் பண்ணுவார் அவர் காஞ்சி பரமாச்சாரியாக பார்க்க வந்தார் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தீராத வயித்து அந்த வயிற்று வலி தீர்றதுக்கு அவர் என்னென்னமோ நாட்டு மருந்து ஆயுர்வேதம்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு குருவாயு சேமித்து பார்த்துட்டு நடக்கலை அப்போ காஞ்சிபரமாச்சாரியார் சொன்னார் ஓய் என்னையா கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய்க்கி அழகிறீரே நாங்கள்லாம் உங்கள் கேரளாவுடைய நாராயண பட்டத்திரியனுடைய புஸ்தகத்தை நாராயணியத்தை தேடி பிடிச்சி வாங்கி பாராயணம் பண்ணி நோய்களை குணப்படுத்திக்கிறோம் நீர் அந்த ஊர்லேயும் இருந்துக்கிட்டு நாராயணியத்தை மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டு உம்மால குணப்படுத்த முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை எடுத்து காமிச்சு இதில் இருக்கிற இந்த ஒரு ஸ்லோகம் பீஜாட்சரம் நிறைந்தது இன்னைக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம் இதை திரும்ப திரும்ப நெற்றுர் போடுங்கள் உங்களுக்கு வியாதி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரா அவர் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை வீதம் சொல்லி மூணே நாளில் அந்த வயிற்றுலி மாயமாக மறைஞ்சி போச்சு பிறகு மறுபடி அவருக்கு தொலைபேசி மூலமாக அது எப்படி அப்படின்னு கேட்டபோது அப்போ தான் அவர் சொன்னாரான் சப்தசாஸ்திரம் என்ற ஒன்று உண்டு சப்தசாஸ்திரம்னா ஒலி நூல் அதாவது நாதத்துக்கு என்று சில குணம் இப்ப சில ராகங்களை கேட்டால் பயிர்கள் நல்லா வளருது சில ராகங்களை கேட்டால் பசுமாடு நல்லா பால் கறக்குது அப்படின்னு சொல்லுறோம் வேடிக்கையாக முன்பே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் சென்னையிலே இருசப்ப கிராமணி தெரு ஒரு தெருவிலே இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் பதினைந்து இருபது பசுமாடுகள் வளர்க்கப்படுகின்றன அந்த பசுமாடுகள் வளரக்கூடிய மாட்டுக்குட்டிலே ஒரு மாட்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் வீதமாக பொருத்தி அந்த ஸ்பீக்கர்ல சதா சில ஸ்லோகங்கள் கர்நாடக ராகங்களாவது நாதஸ்வர ஓசியாவது ஒலித்து கொண்டே இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டபோது இதை ஒரு வடநாட்டு அறிஞர் சொல்லி நான் கடைபிடிச்சேன் நான் இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஃபிட்டப் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாடுகள் கறந்தது போல ரெண்டு பங்கு பால் இப்போ கறக்குது அடுத்தாப்பு நான் முன்ன எக்ஸ்பென்சஸ் மாட்டு வைத்தியரை கூப்பிட்டு கூப்பிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் போயிடுச்சு அப்போ வெறும் காதால் கேட்கறதுனால மட்டுமே இந்த மாடுகளுக்கு இவ்வளோ குணம் கிடைக்குதுன்னா மனுஷங்களாகிய நாம இந்த ஸ்லோகங்களை சொன்னால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நான் இப்போ தான் உணர்றேன் ஆனால் இதை சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க நடிக்க வராங்க சரிப்பா உங்கள் மாடுகளுக்கு நீ வைக்க வேண்டாம் என் மாடுகளுக்கு நான் வச்சுக்கிறேன் என்று அவர் வச்சிருக்கிறாரா என்று சொல்லுவார்கள் இது வந்து அந்த மாட்டுக்கொட்டலுக்கு எதிர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன் ஒரு நாள் ராத்திரி அப்போ கண்டுபிடிச்சேன் நம்ம மாப்போசிய வீட்டுக்கு பக்கத்து வீடு இது உண்மை அதுபோல இது வந்து ஒலியாலஜி அதாவது நாத பிரம்மத்தினுடைய மகிமை நாதத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது அதை தான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை நல்ல வாய் திறந்து உச்சரித்து சொல்கிறவர்களுக்கு இந்த அந்தக்கர்ணத்திலே பகிர்ந்திருக்கிற அசுபங்கள் நாளைக்கு உங்களுக்கு நடக்க வேண்டியது இன்றைக்கு ராத்திரி நடக்க வேண்டியது எல்லாம் அப்படியே பொசிஞ்சிவிடும் என்றார் அதான் சொல்கிறார் புஷ்ணோகோ அசுபானி பிரஷமயத்து அதுதான் அந்த இடத்தினுடைய வீஜம் அந்த ஸ்லோகத்துக்கு மையமாய் ஸ்பிரிட்டாய் ஜீவனாய் இருக்கக்கூடிய இடம் அதுதான் வேளா வர்திஷ்ணோ சிந்தோகோ பய இவ கம் இவ கம்இவ அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி பொருந்ததுன்னா கம் என்றால் ஆகாயம் அந்த ஆகாயத்திலே இந்த அர்த்தோத்கத அக்ரய கிரக உடுங்கிறத போட்டுட்டு அப்புறம் இவங்கிறத அப்புறம் கொண்டு வரணும் ஆகாயத்திலே எப்படி சிரேஷ்டமான கிரகங்களும் நட்சத்திரங்களும் கூட இந்த சூரியனுடைய உதயத்தினால் மழுங்கி விடுகின்றனவோ அப்படி நீங்கள் பொருள் கொண்டு வரணும் ஆவியாயிடும் அதனால கவிஞர் என்ன சொல்றார் பாதி மலர்ந்த மலர்ந்தும் மலராத அந்த மலர் இதழ்களிலே ஸ்தோகோ உத்பின்ன ஸ்வச்சின்ன பிரசவம் இவ மதோர் ஆசியம் அசியன்னு மனாம்சை உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அந்த சூரியனானவன் இந்த வசந்த கால உணர்வை உங்களுக்கு எந்தென்றும் தரட்டும் உங்களுக்கு மனசில் பெரிய கவலையும் சோகமும் இருக்குமானால் எவ்வளவு இனிமையான இயற்கை காட்சியும் உங்களுக்கு ரசிக்காது ஆனால் இந்த இயற்கை காட்சி இப்போ ரசிக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக ரசிக்கும்படியாக உங்களுக்கு வாழ்க்கையிலே அவன் தருவானாக மதோ ஆசியம் அஸ்ய அன் அஸ்யன்னு பூஷ்ணோ அசுபகானி பிரசமயத்து மண்டலம் வக இதன் அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த புதன்களுமே பார்க்கலாம் நாளையிலிருந்து நமக்கு செட்டி கோவில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மைக் செட் செட்டி கோவிலுக்கு போயிடும் நாளைக்கு வந்து நீங்க செட்டிக் கோயிலுக்கு வந்துருங்க எல்லா சொற்படிவுகளும் என்றும் போலும் முறைப்படி நடைபெறும் இன்றைய உபயதாரர்களான வைஷாலிபதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலி புருஷோத்தம அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நார்